வணக்கம் நட்டினையின் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மூன்றாவது மே பதினைந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது மாதம் ஒன்றாம் நாள் புதன்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் திருமங்கலம் ஜெயக்குமார் விக்ரமாதித்தன் தமிழக செய்திகள் சுதந்திர இந்தியாவின் முதல் தீவிரவாதி ஒரு இந்து என கமல் பேசியது தவறு என டிவி தினகரன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் சுயமரியாதை ஆட்சி வேண்டும் என்றால் அது ஸ்டாலின் தலைமையில்தான் அமைய வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார் எனக்கு வந்த தகவலின் அடிப்படையிலே பாஜகவுடன் திமுக கூட்டணி பேசியது என்று கூறினேன் என்று பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் கோர்சே தொடர்பாக கமல்ஹாசன் உண்மையை பேசியதால் பாஜவுக்கு கசுக்கிறது என மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் தேர்தல் பிரச்சாரத்தால் தூத்துக்குடி திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து மணி நேரம் சம்பித்தது பாஜகவுடன் பேசியதை நிரூபித்துவிட்டால் அரசியல் இருந்து விலக நான் தயார் என்று திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர ராவை சந்தித்திருப்பது திமுக தலைவர் மு ஸ்டாலினின் தோல்வி பயத்தை காட்டுவதாக பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் வறட்சியால் ஏற்பட்டுள்ள குடிநீர் பற்றாக்குறையை சமாளிக்க குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்தும்படி தமிழக மக்களுக்கு அரசு கோரிக்கை வைத்துள்ளது தமிழக பள்ளி கல்வித்துறை சார்பில் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் பள்ளிகளில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மாற்றுச் சான்றிதழில் இனி ஜாதியை குறிப்பிடக்கூடாது என தெரிவித்துள்ளது இந்திய செய்திகள் மேற்குவங்க தலைநகர் கொல்கத்தாவில் பாஜக மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினரிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது பாஜக தலைவர் அமித்ஷா பங்கேற்ற பேரணியில் நடந்த கலவரத்தில் கல்வீசப்பட்டது கல்வீச்சில் பலர் காயமடைந்தனர் இந்து தீவிரவாதி பேச்சிற்கு கமல் மீது தொடரப்பட்ட வழக்கு தில்லி நீதிமன்றத்தில் மே பதினாறில் விசாரணைக்கு வரவுள்ளது ஏப்ரல் ஒன்று முதல் இருபத்தெட்டாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தொடர்பான விஷயங்களை கட்டிலும் பிரதமர் மோடி தொடர்பான விஷயங்கள் மூன்று மடங்கு அதிகமாக து என தகவல் வெளியிடப்பட்டுள்ளது ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் கடும் நிதி நெருக்கடியில் சிக்கி தவித்து வரும் நிலையில் அந்நிறுவனத்துக்கு சொந்தமான விமானங்கள் முற்றிலும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக நேற்று ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி வினய் துபே பதவியை செய்துள்ளார் ராணுவத்தில் பயன்படுத்தப்படும் வெடிமருந்துகள் குறைபாடுகளுடன் தயாரிக்கப்படுவதால் அதிகளவு விபத்துகள் நிகழ்வதாக இந்திய ராணுவம் குற்றம் சாட்டியுள்ளது ஜெய் இஸ் முகமது தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்த அப்துல் மஜித் பாபா என்பவனை சிறப்பு பிரிவு போலீசார் டெல்லியில் கைது செய்தனர் உலகச் சிரியாவில் அரசு படைகள் நடத்திய தாக்குதலில் குடும்பத்தினர் அனைவரும் இறந்த சிறுமி மட்டும் மீட்கப்பட்டுள்ளார் சீனாவைச் சேர்ந்த அலிபாபா நிறுவனத்தின் தலைவர் ஜாக்மா அடுத்தடுத்து சர்ச்சைக்குரிய முறையில் கருத்துகள் வெளியிட்டு பரபரப்பு ஏற்படுத்தி வருகிறார் கடந்த மாதம் தனது நிறுவன ஊழியர்களுக்கு நைன் என்ற மந்திரத்தை உபயோகத்திருக்கிறார் இதன்படி காலை ஒன்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை வாரத்துக்கு ஆறு நாட்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார் சந்திரனின் உட்பகுதி சீராக குளிரடி வருவதால் சந்திர மண்டலத்தில் பூகமங்கள் ஏற்படுவதோடு சந்திரனின் மேற்பரப்புகளில் சுருக்கங்கள் விழுந்து வருவதாக நாசா ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ரஷ்யா தங்களுக்கு இன்று சொந்தமாக இணையதளத்தை உருவாக்கிக் கொள்ள முடிவெடுத்துள்ளது இதன் மூலம் இணைய உலகில் இருந்து மொத்தமாக வெளியேற அந்நாடு முடிவெடுத்துள்ளது வாட்ஸ்அப் உபயோகிக்கும் வாடிக்கையாளர்கள் உடனடியாக தங்கள் செயலியை அப்டேட் செய்ய வேண்டும் என அந்நிறுவனம் அறிவித்துள்ளது தற்போது உள்ள வாட்ஸ்அப் வர்ஷனை ஹேக்கர்கள் ஹேக் செய்ய முயற்சி நடப்பதாகவும் அதிலிருந்து தற்காத்துக்கொள்ள பயன்பாட்டாளர்கள் உடனடியாக புதிய வாட்ஸ்அப் வர்ஷனை அப்டேட் செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது இஸ்லாமியர்களின் நோன்பு காலமான ரம்ஜான் மாதத்தில் வாஷிங்டன் நகரில் உள்ள அமெரிக்க அதிபரின் வெள்ளை மாணிகளில் முஸ்லிம் பிரமுகர்களுக்கு இத்தார் விருந்து அளிப்பது மரபாக இருந்து வருகிறது அவ்வகையில் தற்போது அதிபர் டொனால்டு டிரம்ப் தனது பதவி காலத்தில் இரண்டாவது முறையாக நேற்றிரவு இத்தார் விருந்தளித்தார் இலங்கையில் முஸ்லிம்களுக்கு எதிரான கலவரத்தில் ஒருவர் கொல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வணிகச் செய்திகள் நாடு முழுவதும் டிஜிட்டல் பரிவர்த்தனையை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக அனைத்து கடைகளிலும் UPI பண பரிவர்த்தனை சேவையின் கீழ் வழங்கப்படும் QR குறியீடுகளை கட்டாயமாக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நேற்று கணிசமாக அதிகரித்துள்ளதால் நடுத்தர மக்கள் இயக்கமடைந்துள்ளனர் தங்கம் விலை நேற்று ஒரே நாளில் சவரனுக்கு முன்னூறு ரூபாய் அதிகரித்துள்ளது சென்னையில் நேற்று காலை நிலவரப்படி ஆபரண தங்கம் ஒரு கிராம் முப்பத்தொரு ரூபாய் உயர்ந்து மூவாயிரத்தி ரூபாய்க்கும் ஒரு சவரன் 248 நாற்பத்தி எட்டு ரூபாய் உயர்ந்து இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி எண்பது ரூபாய்க்கும் விற்பனையாகியுள்ளது விளையாட்டுச் ஸ்பெயின் நாட்டின் எட்டு அணிகள் பங்கேற்கும் இருபத்தி ஒரு வயதுக்கு உட்பட்ட தொடர் நடக்கிறது இந்த தொடர் அடுத்த மாதம் பத்தாம் தேதி தொடங்குகிறது இதில் இந்தியா நெதர்லாந்து பெல்ஜியம் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா ஆஸ்திரியா நியூசிலாந்து ஸ்பெயின் அணிகள் பல பயிற்சியை நடத்துகின்றன இந்தியாவின் முன்னாள் கிரிக்கெட் வீராங்கனை ஜி லட்சுமி இவர் கடந்த இரண்டாயிரத்தி எட்டு ஒன்பதில் உள்ளூர் கிரிக்கெட் போட்டியில் நடுவராக பணியாற்றினார் பெண்களுக்கான மூன்று ஒரு கிரிக்கெட் தொடரிலும் மூன்று டி டுவெண்டி போட்டி நடுவராக பணியாற்றியுள்ளார் இந்நிலையில் லட்சுமியின் பெயரை போட்டி நடுவர்கள் சர்வதேச குழுவில் ஐ சி சேர்த்துள்ளது இத்துடன் நன்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்